பரிசு ஒரு ஆணோ பெண்ணோ ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க அவன் பணம் படைத்தவனோ இருக்க அவசியம் நல்ல மனைவியும் நல்ல கணவனுமாக கிடைத்தவராக இருப்பார்கள் அதுதான் அவர் கொடுத்த கடவுள் தந்த பரிசு அன்புடன் நட்டினையின் கவிதைச்சாரலுக்காக புத்துர்ஜி ரேவதி கணேசன்